திருமுகம் இருபத்து நான்கு சிவானந்த போக சாத்தியம் இருபது நான்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து திருச்சிற்றம்பலம் சுபம் உண்டாகுக கல்வி கேள்விகளில் பயின்று அன்பு அறிவு ஒழுக்கங்களில் சிறந்து அருளொடு கிளர்ந்த வாக்கதின் உயர்ந்து குணமணியாக விளங்கிய தங்கட்கு சிவானுக்கிரகத்தால் தீர்காயுளும் திடதேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாகுக தங்களுடைய சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் அரிபிரமாதிகள் எத்துணையும் பெறுதற்கு அரியதாகிய சிவ சம்பந்தத்தை முன் செய்த தவப்பயனார் பெற்றனம் அங்கனம் பெற்ற நாம் சிவானந்த போக சாத்தியத்தை காலமுண்டாக அடைதல் வேண்டும் அதனை அடைதற்கு சிவபஞ்சாக்ஷர தியானமன்றி வேறு ஏதுக்கள் ஒன்றுமின்று இஃது திருவருள் ஆணை என்னின் நாம் செல்லும் காலமெல்லாம் சித்தசுத்தியோடு சிவபஞ்சாக்ஷர தியானத்தில் சர்வஜாக்கிரதையை பெற்று வரவிற்கு ஒத்த செலவோடு வாழ்தல் வேண்டும் இஃதே நமது கடமை இனி இங்கனம் இருவர் பிணியாளர் வேறுகதியின்றி என்பால் புகழடைந்திருக்கின்றனர் அப்பிணி சிறிது சாந்தப்பட்டவுடன் பிரயாணப்பட்டு அவ்விடம் வர நிச்சயித்திருக்கிறேன் சிவபெருமான் திருவுள்ள கருத்தறியேன் நமக்குரிய நேயர் முன்னவராகிய நாயகர் முதலானவர்களுக்கும் என் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் வரதாசாரியர் அவர்கள் தற்காலம் எவ்வித நிலையில் இருக்கின்றனர் அந்நிலையும் தெரிதல் வேண்டும் நேயர் கந்தசாமி முதலியார்க்கும் என் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் சித்திரை பத்து இஃது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை தெருவில் இரத்தின முதலியார் அவர்கள் சமூகத்திற்கு